கருதுமண் செய்கையான கடமுதல் யாகும் என்றும் பரவுமம் மண்ணேயாகும் பிரமத்தின்கண்யம் போன் மயங்கிய ஜகமனைத்தும் பிரம மாத்திரமேயாகும் எதுவும் இல்லை தொண்ணூத்தி ஏழாவது பாட்டு திருஷ்டாந்தம் சொல்லி தாஷ்டாந்தி விளக்கிறார் கருதும் மண் செய்கையாகியான கடன் முதல் யாவும் நாம் நினைத்து பார்க்கக்கூடிய மண்ணு அந்த மண்ணில் செய்யப்பட்ட கடன் கலசம் தாலி முட்டி எல்லாம் செய்கிறாங்க அனைத்தும் என்றும் யாவும் அம்மண்ணேயாகும் பான்மை போல் விசாரதிஷ்டிக்கு மண்ணும் அவசாரதிஷ்டிக்கு கடன் தான் எல்லாத்திலும் அப்படித்தான் இதில் மட்டும் இல்லை இப்போ நம்ம விசாரதிஷ்டிக்கு நம்ம அருவன் தான் விசாரதி திருஷ்டி உருவம் தான் நம்ம அருவங்களும் ஒத்துக்கிறோமா விசாரதிருஷ்டிக்கு தான் தூரதிஷ்டிக்கு என்ன செய்யறோம் உருவம் தான் நான் நான் இந்த ஊர்கார ஜாதிக்காரி தான் பேசுகிறோம் அந்த விசாரதிருஷ்டிக்கு நமக்கு எந்த ஜாதியும் இல்லை ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை தான் என்ன விசாரதிஷ்டி என்ன சொல்லுங்க பாப்பா என்ன விசாரதிருஷ்டி கருது மண் செய்கையான கடமுதல் பருவம் மண்ணே ஆகும் பான்மை போல் அந்த திஷ்டாந்தம் போல பிரமத்தின்கண் அருவிய காரியம் போல் இந்த பிரம்மத்தினத்தில் இந்த காரியங்கள் மாயை மாயா காரியங்கள் மயங்கிய ககம் அனைத்தும் அந்த மயக்கத்தினால் உண்டாகிற பிரபஞ்சம் சத்தியம் என்ற சுகமென்ற புத்தியும் பரவ மாத்திரமே எதுவும் இல்லை பிரமந்தான் மண்ண விவகாரத்துக்கு சட்டி முட்டின்னு விவகாரம் பண்ணுறோம் ஆனால் விசாரதிருஷ்டி பண்ணுதான் அதே போல் இங்கே விவகார திருஷ்டிக்கு ஆண் செஞ்சாலும் கூட அவசார திருஷ்டிக்கு விசாரதிஷ்டிக்கு பிரம்தான் அந்த கடமைங்கிறது சோல் மாத்திரம்தான் அதான் நாவின் மண்ணே குடமென்பர் அக்குடம் வசிப்பது நார் என்ன வாக்கு அதே போல் இந்த பிரபஞ்சம் விவகாரம் இல்லைன்னு வாக்கு மாத்திரம் தான் வாஸ்தமாக இல்லை வேலை ப்ரமந்தான் இருக்கிறது மற்றெல்லாம் என்ன ஒரு தோற்றம் மாத்திரம் காணல் ஜலம் தோற்றுது அது காணலேருந்து ஜலத்தை பிரிக்க முடியுமா பிரிக்கவே முடியாது ஜலம் இருந்தாலும் பிரிக்கிறது காலவே இருக்குது கலவில் தோற்றம் இது என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு மயக்கம் தான் அது அப்படி ஒரு சாமர்த்தியம் அது இருக்குது அது எப்படியோ காணப்படுது பாருங்க அது சினிமா திறன காட்சிகள் சொட்டு பார்த்தா ஒன்றும் தடைய த தட்டுப்பட மாட்டேங்குது ஆனால் பெரிய மலையாகவும் தெரியுது பெரிய சமுதிரமாகவும் தெரியுது என்ன மாயை பாருங்கள் ஒன்றுமே காணும் அது தடையை பார்த்தா ஒன்றுமே காணும் அது என்னான்னா அது என்ன போடு போடுது சட்டம் போடுது ஆடுது பாடுது சண்டை போட்டுக்குது அவ்வளோது அதுதான் மாயின்னு பேர் இல்லாத ஒன்று இருக்கிற பாரு சோட்டுது பாருங்கள் அதுதான் யா மாசா மாயா யா யார் இல்லையா விசாரத்தினால அது மாயை அப்படிங்கிற இப்படி விசாரம் செய்து செய்து செய்து அந்த மனசுக்கு இந்த புத்தியை ஏற்றணும் இந்த நிச்சயத்தை ஏற்றணும் ஏற்றும்போது பார்க்கும்போது இது பொய்ப்பொருள் தான் அப்படின்னு வச்சு வந்துடும் சினிமா திரையில் கூட விசாரம் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிறாங்களோடைய அபிமானிகளுக்கு அந்த விசாரம் கிடையாது நடிகர் அபிமானிகளாக இருந்தால் நடுலையாக உள்ளவர்களுக்கு அது விசாரம் சித்திக்கும் அடிப்போல் இங்கேயும் விசாரம் பண்ணாதான் விசாரம் பண்ணும்போது அது ஒரு தோட்டம்தான்னு சித்திக்கும் கால ஜலம் போல் தான் பழுதியில் பாம்பு தோட்டுது விலகு பாய்ச்சி பார்த்தா பாம்பு இல்லை அப்புறம் விலகு நிறுத்தினா பாம்பு வருது சரி பாம்பு இருக்கும்போது அந்த பழுதியில் எந்த அளவுக்கு இருக்கும் அது ஒரு அரை கிலோ இலை இருக்குமா இல்லை ஒரு பருமன் அவள் இருக்கும் நீளம் அவள் இருக்கும் சொன்ன முடியும் வெறும் தோற்றம் தான் அது எப்படியோ தோற்றது அலுவஷனம் எப்படியோ தோற்றது அது நிர்ணயம் பண்ண முடியாது அதே உலக பிரபஞ்சம் எப்படியோ தோற்றுறது அவ்வளோதான் அப்படிங்கிறத நாம் விசாரம் பண்ணி பண்ணி சிறியதை தோட்டி தோட்டிட்டு போட்டு நடக்க நடக்கட்டும் அப்படின்னு உதாசீனம் படுத்தப்படுத்த அந்த சத்தியமான போயிருது அப்படின்னு கருத்து யாதினார் பிரம்மமன்றி யாதுமே வேறு எங்கில்லை ஆவலால் அதுவே உண்மை யாதுதான் எவர்க்கும் ஆன்மாம் யாது அத்துவிதம் அமலமாம் பரமாம் என்றும் சாதுவே அதினீயாவாய் ஐயமில்லை சொன்னது பாட்டு மூணாவது பாட்டு மீண்டும் சொல்றார் யாதினால் பிரமமன்றி எந்த ஒரு காரணத்தை பிரமத்தை அல்லாமல் யாதுமே வேறு இங்கே இல்லை எதுவுமே வேறு கிடையாது பிரம்மன் அதான் பிரம்மே அதாவது நாமரூபத்தை நீக்கி நீக்கி பார்க்கும்போது பிரம்மந்தான் இருக்கு வேறு கிடையவே கிடையாது என்று ஒரு நிச்சயம் வரணும் அப்படி விசாரம் பண்ணாதான் வரமோ இல்லையா இல்லைன்னு வராது அவளால் அதுவே உண்மை சத்தியம் யாதுதான் எவருக்கும் ஆன்மா எந்த வருஷமான எல்லாருக்கும் ஆன்மாவா அதிஷ்டானமாக இருக்கிறதோ யாது அத்திவிதம் எது ரெண்டட்டு இருக்கிறதோ எது சாந்தம் எது அமலமாம் யாது அத்திவிதம் எது ரெண்டட்டு இருக்கிறதோ எது சாந்தம் எது அமலம் மலமெற்றா மலம் இல்லாமல் இருக்கிறது மாயை மாயா கம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதோ பரமமான் என்றும் அதுதான் மேலான வசதி என்றும் சாதிய அது நீ ஆவாய் அது தத்துவம் அதுதான் நீ இல்லை அது இது உண்மையே பொய்யில்லை அதனால் இந்த மாதிரி அபியாசம் பண்ணணும் அதிஷ்டானத்தில் ஏகத்துவம் பார்க்கணும் நீக்கிறணும் என்பது சொல்லலாம் கனவினையில் ஆரோபித்த கால நிலை ஒரு யாதிராதியே நிகிளமும் பொய்யே போலும் நம்மிடை ஆரோபித்த கனவுடன் முதலேயாக கண்டவே ஜும் பொய்யே தொண்ணூத்தி நாலாவது பாட்டு கனவினில் ஆரோபித்த கால புலன்கள் நிலை யாதிராதி நிகிளமும் பொய்யே போல சொப்பனத்தில் இவ்வளவு நடக்குது சொப்பன திருஷ்டாந்தம் ஈஸ்வரனால் கொடுக்கவில்லை அதிஷ்டாந்தம் இது ஈஸ்வரன் கருணையினால இவன் கடையோரம் பொருட்டு தின்னசேரி சொனத்தை காட்டிகிட்டே இருக்கார் அவர் காட்டிக்கிட்டே இருக்கார் நான் சட்டை பண்ணுறதே இல்லை நீ காட்டிக்கிட்டே வரு அப்படிங்கிற நீ சட்டை பண்ணும் கட்டிகிட்டே இருப்பேன்னுங்கிறார் அவர் விட நான் விட என்ன நீ கட்டிகிட்டே இரு என்ன ஞானம் வந்துருவோம்னு நினைக்கிறேன்னா அது வராது எனக்கு அப்படிமா சொப்பன திட்டாந்தம் ஆராய்ச்சி பண்ணலன்னு சொன்னால் வேதனே கிடையாது சுடுதிஷ்டாந்தம் அதாவது ஜாக்கிரத்திலேயே சொப்பனம் போல பார்க்கணும் சொப்பனம் என்று சொப்பனம் போல துணிந்தவன் ஞானி அப்படி அபியாசம் பண்ணுறதுக்காக சொல்லப்படுது அது எவ்வளோ ஆராய்ச்சி இருக்கு அதில் அபிப்பிராய பாதங்களும் மதவாதிகள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அது எப்படியோ நம்ம அளவுக்கு எதந்தில் சொல்லப்பட்ட நம்ம ஏற்றுக்கணும் சொப்பனத்தில் பாருங்கள் ஞாத்திராதி ஞாதா ஞானம் ஞாயம் காண்பான் காட்சி காணப்படும் எல்லாம் தான் இருக்குது அதே போய் சைரம் போல் அங்கே ஒரு செயலரம் விவகாரம் பண்ணி சைரம் போல் வந்து ஊர் போல் தேசம் போல் சொல் சொந்தக்காரர் போல் அங்கே அது எங்கே நடக்குதுங்கிறது பல பிரச்சனை இருக்குது இருந்தாலும் கண்டசாரர்கள் இருந்தால் சொல்லப்படுது கண்டசாரத்து நடக்குது இங்கே தான் இங்கே நமக்கு தெரியல எங்க இருக்குதுன்னு தெரியலும் அஞ்ஞானத்தால் அம் நம்மிடை இதே ஜாக்கரவாசியிலும் அஞ்ஞானத்தின் காரணமாக நம்முடைய ஆரோபித்த கனவுடன் முதலேயாக கண்ட இச்சகமும் பொய்யேனர் அதாவது சொப்பனம் போலும் துணிந்தவன் ஞானியாவான்கிறார் அது மறு விசாரம் பண்ண பண்ணால் இந்த யாக்கராவாசியில் உள்ள செக்தி புத்தி குறஞ்சிக்கிட்டே வந்துடும் அந்த குறைய குறைய அப்புறம் சுக புத்தியும் குறைஞ்சிரும் அப்புறம் நித்யார்த்திச்சம் உண்டாயிரும் இந்த பாவனை செய்யணும்னு சொல்றாரு யாதினார் பிரமம் அல்லா தேடல் கரணம் பிராணம் ஏதம ஆங்காராதிஜகம் யாவும் பொய்யாம் ஆதலால் பிரமம் சாந்தம் அமலம் அத்துவிதமென்றும் சாதுவே அதிநீயாவாய் சத்தியம் ஐயமில்லைங் மீண்டும் சொல்றார் தொண்ணூத்தி ஐந்து பாட்டில் யாதினால் எந்த காரணத்தினால் பிரமம் அல்லாது பிரம்மத்தை தவிர ஈழல் கரணம் பிராணம் ஏதமாம் அகங்காராதி இஜகம் யாவும் பொய்யாம் பிரம்மை தவிர இந்த உடம்பு கரணங்கள் அந்த கரணமும் அல்ல புலன்கள் சரீனும் எல்லாமே போய் தான் அப்படி இருக்கிற காரணத்தினால் பிரம்மம் எப்படி இருக்கு சாந்தம் அமலம் குற்றமில்லாதது அத்திவிதம் ரெண்டற்றது என்றும் இந்த பிரகாரமாக சாதிவே சத்துவனுடைய சிஷியனே அதி நீயாவாய் அந்த பரோட்சமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அதுதான் நீயே அவரோட்சமாக தான் இருக்கிறாய் அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்னால் இப்போது அகம் பண்ணால் நான் நானுங்கிறது என்ன பரிச்சனை புத்தியாக இருக்குது சரி அளவுக்கு தான் நாங்கள் புத்தி இருக்கோம் இவ்வளையே அதுக்கு மேலே இது கிடையாது இது பரிட்சணம்னு பேர் தூண்டுபட்ட நிலை பிரம்மன்னா யாபமாக இருக்குன்னா பாவனை இருக்குது பிரம் கடவுள் எங்கே இருந்திருக்கார் ஆகாசம் போல் என்னோட பாவனை இருக்குது அப்போ அதோட சேர்க்கணும் அகம் நான் பிரம்மா இருக்கிறேன் அதோட சேர்க்கும்போது இந்த பரிசனத்தில் பிராந்தி மயக்கம் போய் அபரிச்சனும் ஞானம் உண்டாகுறது அது பவானியோடு நகம்பர் மாதம் இங்கிற பண்ணணும் அப்படி செஞ்சாக்க பவானம் முதிர்ச்சி ஏற்படணும் முதிர்ச்சி ஏற்பட்டு ஜெயப்படணும் அதே போல் பிரம்மகமஸ்மி பிரம்மங்கிறது வியாபாரம் இருக்குன்னு பானு இருக்க வழியா எல்லா சொல்லி ஐ குளத்தில் இருக்குன்னு பானு இருக்கவழியா இங்கே இருக்குன்னு பானு வர்றதே இல்லை பிரம்மஸ்வரபம் எங்கிருந்துருக்கு எங்குலா கோத்திரங்கள் நாம ரூபம் ஒரு குணம் தோடமின்றி பிரமம் யாது போதனை அதனியாவாய் குந்தியில் சந்தை செய்வாயம் என்று சொன்னதார்பாட்டு மீண்டும் சொல்கிறார் பேதமாம் ஜாதி நீதி பெருங்குலம் கோத்திரங்கள் ஓ ஒவ்வொரு திசையில் ஜாதி இருக்குது சமூகத்தில் நீதி அநீதி எல்லாம் இருக்குது பெருங்குளம் மேல்குளம் கீழ்குளம் என்று கோத்திரங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஜாதி கோத்திரம் சொல்லப்பட்டுள்ளன கோதிரும் சொல்லான் என்ற நாமரூகங்கள் ஆண் பெண் மற்ற வீடு வாசல் நாமரவங்கள் இப்படி எல்லாம் ஒரு குண குணம் தோடம் இன்றி இதில் சிலது அனுகூல பிரதிகூலங்கள்லாம் இருக்கத்தான் செய்கின்றன ஆனாலும் பிரம்மத்தினிடத்தில் போது தேசம் புலன்கள் பொருஞ்சிடா பிரம்மையாது இப்படி சொல்லப்பட்ட இதில் புலன்கள் அப்புறம் இந்த காலங்கள் தேசங்கள் இதெல்லாம் பொருஞ்சிடாது அத்தகைய பிரம்மம் எதுவோ போதனே என் ஞானத்தை அழி விருப்ப முடிய சிஷியனே அதி நீவாய் புந்தியில் சிந்தை செய்வாய் ஆகவே இதெல்லாம் ஆரோக்கியமாக ஜாதி குளங்கள் ஆண் பெண்ணு நோயாளி நோய் இல்லாதவன் அழகு அழகு உயர்வு தாழ்வு இதெல்லாம் எத்தனையோ இருக்குன்னு விவகாரத்தை இதெல்லாம் இத்தை இது வரும் சொல் மாத்திரம் தான் இதற்கு அகற்றான செயலிந்தான் ஆக இத்தி ஒரு நிச்சயம் வரணும் இதுதான் நிதித்தியாசலன்னு பேர் நாமரை பற்றிய நீக்கி நீக்கி சசிதானந்தையே பார்க்கறது இப்படி அபியாச பலம் நேதி வாக்கியம் பண்ணாலும் இதுதான் இதெல்லாம் இதெல்லாம் நீக்கி போக நீக்கி பார்த்தா எஞ்சிருப்பது ஆத்மா தான் பிரம்மன் தான் இப்படி ஒரு அபியாசம் அதான் பா பாவனையில் நிலப்பண்ணும் வழியே வெளியில் தெரியாது வெளியில் என்ன தெரியும் எப்போது போல தான் இருப்பாங்க ஆணுண்ணா ஆணை தான் இருக்கும் பெண்ணுண்ணா பெண்ணு தான் விவகாரம் எப்படி செய்கிறான் அப்படி தான் இருக்கும் அதான் ஞானம் அடைஞ்ச பிறகு அவன் அப்படியே பணக்காரன் ஏழை பணக்காரம் வரதில்ல பணக்கார ஏழையும் ஆக மாட்டலாம் அப்படியே தான் இருப்பான் கூழாவிலாம் கூல தான் இருப்பான் எங்கள் நட்டியும் ஆறமாட்டான் வயிறுவாக ஞானம் வந்துருச்சு ஞானம் வந்துருச்சே என்னையா குட்டையாக இருக்கேன் அவன் நட்டே அவ்ளாதா ஆகாது அப்படியே இருக்க வாக்குசரமேயாக யாதுனர் போத கண்ணில் இங்கு கோசரம் யாதிங்கி ஆதியில் வத்துவாகும் அமலத்திற்காகும் போதனே அதனீவாய் யாவாய் புந்தியை செந்தை செய்வாய் தலா போட்டு யாதியெல்லாம் எவை அனைத்தும் வாக்குகளுக்கும் இங்கு கோசரமே ஆகாது வாக்குக்கு வசனிக்க முடியாது யாதுனர் போதக்கண்ணில் இங்கு கோசரமாம் இந்த ஞானக்க என்னால் பார்க்க முடியுமோ அது யாது இங்கு ஆதியில் வத்துவாகும் அது அனாதி அது ஒரு மூலம் கிடையாது அது எப்போ உண்டாச்சு எப்படி உண்டாச்சின்னு சொல்ல முடியாது அனாதி ஒரு மாயனா சொல்கிறீங்களே அதுவும் அனிதான் அது எப்போ வந்து எப்படினு சொல்ல முடியும் ஆனாலும் ரெண்டு அனாதம் சொன்னாலும் ரெண்டு வருஷத்துனா அது விசாரம் பண்ணால் அழிஞ்சி போகுது விசாரிக்க நிற்கிறது இல்லை நகவலை கொண்டு போனால் தங்கம் மண் கொண்டு போனான் பார்த்தான் பார்த்தா தங்கம் மாதிரி இருக்குது இல்லை இல்லை வெளிமாரில்லாம் தங்கம் சொல்லிட்டாங்க வரைச்சு வந்தால் அப்பத்திலே போச்சு உரைக்கு நிற்கலை இது பெத்தல் தீட்டு போய் அப்படின்ட்டா உரைக்கு நிற்கணும் இல்லை ஆ பார்த்த மேல் போக்கில் பார்த்தா தங்கம் தான் நல்லா இருக்குது அழகாக இருக்குது அப்போ வரைச்சு பார்த்தா அனுப்பித்தலையாக இருக்கு அப்படின்னா அழப்பா மே அது போல இது பிரபஞ்சமானது அவிசாரதிசையில் சத்தியமாக தான் இருக்குது விசாரம் பண்ணி பார்த்தா அழிஞ்சு போகுது இது தள்ளத்தக்கதான் போகுது ஆனால் பிரம்மமான தலைத்தக்க முடியாது அது எந்த விசாரதிஷ்டிக்கும் அது ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால தான் அநாதியன் சொன்னாலும் கூட இது அந்தம் உண்டு மாயைக்கு மாயா காரியங்களுக்கு அது அனாதின் சொன்னாக்கா அது அந்தமில்லை அது எந்த விசாரத்தினாலும் நீக்க முடியாது தங்கம் கொண்டு போகிறான் அவள் எவ்வளோ தேய்ச்சாலும் தங்கம் தான் அது தங்கம் சொல்ல முடியுமா அப்படி போல் பிரம்மத்தை எந்த விசாரம் பண்ணாலும் அது போய் நிச்சயிக்க முடியாது அதனால தான் அது அது அனாதி தான் அது வாஸ்தவ அனாது கற்பிதானன்னு சொல்கிறது ஆதியில் வத்துவாகும் அனாதியாகிய அந்த வத்துவாகும் அமல சிற் கனவமாகும் மலம் குற்றம் இல்லாதது அமலம் சித்கணம் அறிவு வடிவம் அறிவு வேறு பொருள் வேறல்ல வெள்ளம் வேறு இனிப்பு வரல வெள்ளமேதான் இனிப்பு இனிப்பேதா வெள்ளம் வோனே அறிவுடையவனே அது நீ அத்தகைய வஸ்து நீயாக இருக்கிறாய் புந்தியிற்கு எந்த செய்வாய் புத்தியன் கண்ணே இப்படி விசாரம் செய்து திடப்படுத்திக் கொள்வாய் ஆகும் மருவியா சடையின்றி மாசில் யோகி யாருமானால் கருதிடப்பட்டு மற்றோர் கரணமும் கருதோனாத உருவமாய் மனத்திற்கேட்ட உண்மையாய் நிறைந்த நின்ற பிரம்மே ததி நீாய் பிரிவர் சந்தை செய்வாய் இருபத்தி தொண்ணூத்தி எட்டாவது பாட்டு மருவிய பொருந்திய ஷடூர்மையின்றி ஷட் ஊர்மி ஷட் ஆறு ஊர்மையான அலைகள் அர்த்தம் இது சரீரத்தில் ஆறு மாறுதல்கள் ஆறு அலைகள் அடைக்க அதாவது என்ன கருவுறுதல் பிறத்தல் வளருதல் வளர்ந்து அயிலுள்ளாதல் தேய்தல் மரணமடைதல் சொல்லக்கூடிய ஆறு அலைகள் சம்சார சாதத்தை அடிச்சிக்கிட்டே இருக்கேன் சைடத்தில் அப்படி விட சடுரு இன்றி அது கிடையாது பிரமத்துக்கு மாசையில் யோகியர் மனத்தால் குற்றமில்லாத யோகிகள் ஞான யோகியில் இருக்காங்களே அவருடைய மனத்தினாலே பட்டு அவரை விசாரணை செய்து மற்றொரு காரணமும் கருதோனாத இது மனத்தில் தான் சிந்திக்கணும் அப்படியே வேறு காரணங்களாக சிந்திக்க முடியும் கண்ணினாலே காதினாலே அதெல்லாம் பார்க்க முடியும் அதில் வகி விஷயங்கள் பார்க்கணும் அப்படியே கண்ணினால் காதினாலே பிரம்மத்தையே பார்க்க முடியும் பிரம்மத்தையே பார்க்கணும்னா மனம்தான் காரணம் நாம ரூபத்தை நீக்கி அரிஷாரத்தை பார்க்கறது மனதின் வேலையா உடைய காது மூக்கு நாக்கினுடைய வேலை இல்லை மற்றொரு காரணமும் கருதனாத உருவமாய் அப்படிப்பட்டபடியும் அது மனத்திற்கு எட்டா உண்மையாய் அப்படி இருந்தாலும் கூட மனதிற்கு பூர்ணமாக எட்டாது நிறைந்து நின்ற எங்கும் யாகமாக இருக்கின்ற ஏது எந்த ஒரு வஸ்துவோ அது அத்தகைய வஸ்துவானது நீ ஆகாய் உடைய உண்மை சொல்லுவோம் அதுதான் அது வேறு நீ வேறு இல்லை நீ ஏதோ அது அதுதான் நீ இப்போ ஏன் எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் உள்ளத்தில் நான் பேர் அதிவேறு பான் இருக்குது படிச்சின்ன புத்தி இருக்குது அப்படி சின்ன புத்தின்னு வரல அதனால் உனக்கு அதோடய ஏகத்தம் படுத்தி படுத்தி பிரி சொல்லுது அவளுடைய ரெண்டு கிடையவே கிடையாது அப்படிங்கிறது பிறகு விசாரிக்கும் பிறகு அதை சித்திக்கும் அதனால அந்த மனத்திற்கு எட்டா உண்மையாக நிறைந்து நின்ற பிரமம் ஏது அதிநீயாவாய் பிரிவு வரை சிந்தை செய்வாய் இப்போ பிரிவு இருக்கு இது பிரிவு வேண்டாம் அப்படிங்கிறது இது அபியாச பலம் சொல்கிறார் நான் பிரம சுரபதே இது அபியாசம் பண்ணணும் மித்தியா ஜகமனை தும்னமாகி சத்தச தெற்கு தன்னிறானாய் நித்த நிற்கலமாயாது நிகர நிறைந்தே என்ற ஒத்துவே அதினாய் ஒழுவர சிந்தை செய்வாய் இருபத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது பாட்டு யுவே சொடாமணியில் இதுவரைக்கும் ஆய்சந்தரால் சொல்லப்பட்ட இது வித்தியாத்துவ நிச்சயம் பண்ணி மகாவாக்கிய விசாரத்தினாலே பிரம்மனை நான் நானியபுரம் நிச்சயம் பண்ண பிறகு அதை அபேசிக்கணும்னு சொல்கிறார் அபியாச பலம்தான் நீடிச்சிருக்கும்பொழியை சாதாரணமாக உள்ளதெல்லாம் நீடிக்காது உதாரணமாக சொன்ன மாதிரி பாட்டு படித்தோம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனாலும் மனம் மண்டனால் தங்காது மனசில் பல முறை படித்து படித்து மனம் பண்ணை அந்த மரணமும் திட இருக்கணும் படித்தோம் அன்றை மனம் பண்ண தான் மருந்து போச்சுன்னு மாதிரி இருந்தாக்கா இடம் இல்லையான்னு அர்த்தம் எதனால் அது இடப்படுதுன்னா திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருந்தால் அது இடப்படும் அப்படி சொல்லி சொல்லி பழகுனாக்கா ஜடமாயிடும் அது ஜடமான உள்ள அந்த மா பாட்டானது எப்போ அப்படி இல்லைன்னு சொன்னாக்க கேணிக்குள்ளே கல் போட்ட மாதிரி கீழே தான் தங்கியிருக்கும் கேணிக்குள்ளே காகிதம் போட்ட மாதிரி மெதந்த எடுக்க கிடக்கும் அப்போ மெந்தென் போன காயத்தையும் எடுத்துக்கலாம் கல் எடுக்க முடியாது அப்படி போல் மேல் இருக்கின்ற அந்த திடம் மணம் இருக்கே அது பயன் தரும் அதை சொல்லுவோம் ஜேபு உள்ள மனம் செலவு குதவும் பேங்கில் போட்ட பணம் திடீர்னு செலவுக்குமா ஜே பிள்ளமா எப்போட்டால் எடுத்துக்கலாம் அப்படிம்பாங்க அப்படி போல் மரணம் எது இருக்கோ அது சமயத்துக்கு உதவும் ஆனால் எல்லாமே மரணம் நம்மளால் முடியாது தான் அப்படி முடியலன்னாலும் கூட நம்முடைய உண்மை செல்வமாகிய ஆத்மானாத்மா பாகுபாடு செய்த பிறகு நான் பரமஸ்வரூபங்கிற மனம் பண்ண தப்பு இல்லை அது தப்பு பண்ணி தான் ஆகணும் வழி கிடையாது மனம் பண்ணி ஆகும் அம் நான் பரமஸ்வரூபம் பிரம்மரமாஸ்மி பிரம்மமி நான் இது மனம் பண்ணி அப்படி மனம் பண்ணியோட இடம் இருக்கோ அந்த இடம் நம்ம பலன் கொடுக்கணும் இல்லையே வறுமனையை கேட்டதுனாலேயோ சிந்தித்தனாலேயோ நிச்சயம் செய்தனாலேயோ பார்த்தா சொல்லிட்டு வர்றார் வித்தியா ஜகமனைத்தும் மே அதிஷ்டானமாகி இந்த பொய்யாக விளங்கக்கூடிய இந்த உலகம் அனைத்தும் பொருந்துகின்றார்கூட அதிஷ்டானமாகி சத் அசத்திற்கு சத்தனை இருப்பால் தன்ன இல்லை சசத் இந்த ரெண்டுக்கும் வேறாய் ஜலமர சலம் அற தன்னால் தானாய் குட்டமில்லாமல் தன்னில் தானாய் தன்னிடத்திலேயே தானாக நடந்திருக்கின்ற ஒத்து ஏது வஸ்தானா மூன்று காலத்தில் இருக்கிறதா வஸ்டின்னு போயிடும் திரு காலம் அபாத்மையாக இருப்பது சத்து நீ நீ ஆவாயும் அதுதான் ஏ திசை நீயா இருக்கிறாய் அப்படி இருக்கிறது என்ன பண்ணணும் வலுவர சிந்தை செய்வாயும் திடமாக குற்றம் இல்லாமல் சந்திவிரிதமில்லாமல் சிந்தனை செய்யணும் அப்படி சிந்தனை செய்யும்போது அது இடப்படும் ஒன்றா என்னாலும் வந்துட கூட அது திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு அது ஜனப்படுத்தினையே ஒரு நாளில் கேட்டதுனாலேயோ அது சொன்னதுனாலேயோ வந்துருது இல்லை அதான் உருப்போடுன்னு சொல்லுவாங்க உருவேற்றணும் உருவாக திருவிழாங்க உருவணும் அந்த உருவ எல்லாத்துலேயும் உலகத்தை அத்தனை பொருளும் உருவேற்ற முடியுமா உருப்போக முடியாது நம்முடைய சொருபத்தை நான் உருவாத்தணும் நம் சொரூபத்திகளை தான் சொல்லியிருக்குது வரைக்கும் சொ எவ் இருக்கு சச்சித்தானது நித்தியம் இருக்கு இந்த ஜடத்து எப்படி இருக்குது அசத் ஜடம் அசத்து இருக்கு அப்புறம் ஜடம் துக்கம் அனித்தியம் கண்டம் அசடம் துக்கம் அனித்தியம் இருக்கிறது பிரபஞ்சம் இத்தகைய பிரபஞ்சத்தில் இருக்கின்ற சத்திய புத்தி சுரபுத்தியை மாற்றி அமைத்து அக்கள் சாந்தி பெறம் நான் நிச்சயம் பண்ண தான் ஞானம்னு வேறு அத்தானம் நிச்சயம் பண்ண போது இடப்படுத்தணும் அதுதான் இடப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று திரும்ப திரும்ப சொன்னார் இன்னும் அடுத்த பாடல் இதையே சொல்ல போனார் அதிவியாதிகளினால் ஆதிவியாதிகளில் அருவிகாரம் பெறாதாய் வேதமா மிச்சகத்தின் பிறப்பிரு பிறப்பை செய்யும் ஆதி காரணமானாலும் அமலமாம் பிரமம் யாது போதனே அதினாவாய் புந்தி ஏற்றை செய்வாய் மூன்றாவது பாட்டு மீண்டும் சொல்கிறார் ஆதி வியாதிகள் இல்லாதாய் ஆதி வியாதி ஆதி என்று சொன்னாக்கா முதல் காரணமாக இருக்கிறது வியாதி என்ன அது காரியமாக இருக்கிறது சூட்சமிசத்தை உள்ள கெட்ட கொழுங்குகள்லாம் ஆதின்னு வேறு ராகத்வேஷ காம குரோத லோபம் முக மதம் மாச்சரியம் ஈரிசை லம்பம் அஸ்வதி தற்போ அகங்காரம் சொல்லுடைய பதிமூணு குணங்களும் அதை சார்ந்த குணங்களும் உட்பிரிவுகளும் எல்லாம் ஆதின்னு அந்த ஆதியின் காரணமாகத்தான் வியாதி வருது நமக்கெல்லாம் வாங்க இல்லைன்னு வியாதி இல்லை வி ஆதி சேர்த்திக்கணும் வி சேர்த்துக்கணும் எங்களை தான் அதே ஆதின்னு போயிடுறதா ராக தேசங்கள் கிளம்புறீன்னா இந்த வியாதி அது துக்கம் அது சோழதீரத்துக்கு நோய் வர்றது அந்த குணங்கள்னால்தான் ஏ கவலை அப்புறம் வேகம் அதிகம் சில பேர்களுக்கு துடிப்பு அதிகம் அதனால் அத்தை போகுது நோய் வந்தது பலகீனம் ஆசையினாலே அளவுக்கு வீரியத்தை உழைப்பு செய்கிறது இதெல்லாம் ஆதீனுடைய கார காரணங்கள் ஆசைதான் காரணம் ராத்திரி போல் வேலை பார்க்குறாங்களே கண் முடிச்சுக்கிட்டு வேலை பார்க்குறது அப்புறம் கன்று கட்டு போவது கரண்டு போட்டுக்கிறது மண் மருந்துப்படுத்துறது இது எல்லாம் ஆதிதான் காரணம் வியாதி காரணம் ஆதிதான் ஆனால் இது ரெண்டு இந்த ஆதிமில்லை வியாதிமில்லை ஆத்மாவுக்கு கிடையாது ஆதி வியாதிகள் இழதா இழாதாய் அருவிகாரம் பெறாதாய் அது சட்பாவிகாரம் அது சூழல் திரு சட்பாவிகாரம் இல்லாததாய் பேதமாம் நானாயுதமாக தோற்றக்கூடிய இந்த உலகத்தின் கண்ணை பிறப்பு உற்பத்தி இருப்பு திதி இறப்பு மரணம் பிறப்பு இருப்பு இறப்பை செய்யும் ஆதி காரணமானாலும் இவ்வளவு செய்யக்கூடியது காலமாக இருக்கிறது அது ப்ரமம்தான் அது சன்னிதானத்தை நடக்குது காந்தி முன்னாளியரும் சேட்டிக்கிற மாதிரி நடக்குது இருந்தாலும் கூட அமலாமா பரமம் யாது குட்டம் இருக்கிறது அந்த பரமம் அது எது என்று சொன்னால் போதனே அறிவுடையவனே அது நீயாவாயும் அத்தே பரமம்தான் நீயா இருக்கிறாய் என்று புந்திகள் சிந்தை செய்வாயும் ஒத்திய இடத்தில் விசாரம் செய்து நிலமடைவாயாகும் என்று சொன்னார் அத்தகைய அதிஷ்டான சாதனத்தின் முன்னிலையில்தான் இந்த ராசங்கள் காம உள்ள சூழ்ச்சிகளின் செயல்படுது சூழ்ச்சத்தை இணைக்கப்பட்ட சூழ்சீரமும் செய்யப்படுகிறது ஆனாலும் அதிஷ்டானத்துக்கு எதுவுமே கிடையாது நெருப்பு நெருப்பில் எல்லாம் போடுங்க ஈரம் போடுங்க ஈர தூணி போடலாம் ஈரக்கட்டை போடலாம் எல்லாம் அது வசமாகும் ஆனால் நெருப்பில் மட்டும் வேறு இருக்காது நெருப்பு எப்போது கஷ்டமாக தான் இருக்கும் ஈரமாக போட்டதெல்லாம் நாசம் பண்ணி போட்டு அத்தனை உஷ்டத்தை அப்படியே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் அதுபோல் பிரம்ம சன்னிதானத்தில் என்னென்ன விவகாரங்கள் நல்லது கெட்ட நடந்தாலும் கூட அது இந்த விவகாரங்கள் ஆகாமல் சாட்சி மாத்திரமாய் அதிஷ்டானமாய் இருந்து கொண்டு செயல்படுகிறது அப்படிப்பட்ட வசதி எதுவும் அதை நீயாரிக்கிறாய் என்று சிந்தனை பண்ணுவாயாக சொல்லலாம் தொத்து பேதம் பெறாதாய் தொடருமோர் குறியிலாதாய் நித்தரங்காடி போல நிச்சலமாக நித்தம் முத்தமாய் அகண்டமான மூர்த்தியாம் முன்னிட்டு வராது பாட்டு மீண்டும் சொல்றார் தொத்து பேதம் பெறாதாய் சம்பந்தப்பட்ட பேதங்கள் ஆத்மா கிடையாது இங்கே பேதங்கள் அனந்தம் ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோமுன்னா அதில் எத்தனையோ பேதங்கள் ஒரு ரகம் ஒரு அரிசின்னு எடுத்துக்கிட்டால் அதில் எத்தனை வித்தியாசம் அரிசிகள் இருக்குன்னு பாருங்கள் அரிசியில் மட்டும் எத்தனை ரகம் இருக்குது அப்புறம் பருப்பு அதில் எத்தனை ரகம் துணிமணி எடுத்துக்கோங்க எத்தனை ரகங்கள் ஒவ்வொன்றிலையும் ஆயிரக்கணக்கான வித்தியாசங்கள் இருக்கணும் ஆனாலும் ஆத்மால் எந்த வித்தியாசமும் கிடையாது தொத்து பேதம் பெறாதாய் தொடருமோர் குறியலாதாய் குறிய அடையாளங்கள் ஒரு பொருளை நாம் நிச்சயிக்கணுமுன்னா ஒரு அடையாளம் வேணும் துணி அதில் சட்ட துணி வேட்டி அதில் புடவை இதெல்லாம் அடையாளங்கள் வச்சுருக்காங்க அந்த குறிகளை பார்த்தா நிர்ணயம் பண்ணுவாங்க அதை எத்தனை நம்பரணும் பட்டு துணி வெள்ளை துணி காய் துணி எத்தனை உரங்கள் அதில் அறி அடையாளங்கள் அதை வச்சு சொல்லிவிட்றாங்க அப்படி போல் ஆத்மாவுக்கு அந்த குறியும் கிடையாது அடையாளமே இல்லை அது மட்டும்தான் நித்தரங்கு ஆடி போல ஆடினா சமுதிரம் தரங்கம் தரங்கமான அலை அலையில்லா சமுதிரம் சமுதிரம் அலை இல்லாமல் இருக்க முடியாது கற்பனையாக வச்சுக்க வேண்டியதுதான் அலையில்லாம் இருந்தால் எப்படி இருக்கமோ அப்படி போகல நீச்சலமாகி சலனம் இல்லாமல் ஆடாமல் அசையாமல் அர்த்தம் ஆடாமல் இருக்குன்னு சொன்னாக்கா அது யாகமாக இருக்காங்க ஆடுறதுக்கு இடமில்லை தொண்டு போட்டு இருந்தாக்க ஆடிக்கிட்டு இருக்கு நிறைவடம் கழும்பாதுன்னு சொல்லுவாங்க நிறைய குடம் குளத்தில் நிறைய தண்ணி விட்டுருங்க ஆடுமா ஆட்டம் ஆட அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும் கிடக்கடனும் ஆடிக்கிட்டேன் தண்ணி கூட லாரிக்காரங்க இருக்கான் பாருங்கள் ஏன்னா முக்கால்வாசி இருக்குமா அறுவாசி நிறைய இல்லைன்னா ஓட்டப்படியாத சமையல் அப்படிம்பாங்க நிறைய இருக்கணும் அதை ஓட்டப்படியுமா அதை திரும்பிக்கிட்டே இருக்குமா சமுத்திரம் எப்போதும் இரவு பகல் ஓயாமல் அழ அடிச்சிக்கிட்டு இருக்கும் சமுத்திரமும் வியாபகமாக இருக்குது இருந்தாலும் அலைகளோ ஓயிறது அது நாம் அலை இல்லாத சமுதிரம் கற்பனை பண்ணி பார்த்துக்க வேண்டியதுதான் அழையில்லா சமுதிரம் இருந்தால் எப்படி அடாமசையாக இருக்கும் அப்படி போலன்னு கற்பனையாக திட்டம் வச்சுக்கணும் மொழியே இது பிரத்யட்சமாக காண முடியாது அப்படி போலவும் நித்த முத்தமாயும் முத்தம் முத்தம் பண்ணால் விடுபட்டது இன்மை என்றது நாங்கள் அபாவங்கள் என்று இருப்பது எதுவும் அது நித்தம்னு வேறும் முத்தம்னால் சர்வதாக விடுபட்டது ஒரு காலத்து விடுபட்டு ஒரு காலத்தில் பந்தமடைகிறது இல்லை எப்போதும் விடுபட்ட இருக்குது அந்த அது அகண்டமாயி கண்டித்தம் இல்லாது தேச கால வசதி பரிச்சாத ரகிதமாக இருக்கிறது அகண்டம்னு வேறும் ரகம் அகண்டமாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ சித்திக்கும் லிச்சலங்கம் அப்புறம் இது ஆடாமசையாமல் இருக்கிறது முத்தம் விடுபாடு நித்தம் எல்லாம் அதுதான் சித்திக்கும் பரிச்சின்னம் துண்டுபோல் இருந்தால்னா எல்லாமே வந்துடும் கடையில் வந்துடும் எல்லா கழுத்திலும் அதில் அகண்டமான மூர்த்தியம் அப்படி ஒரு வடிவம் இருக்குது அந்த வடிவம் எதாவது தான் பிரம்மஸ்வரூபன்னு போயிடும் பிரம்மன்னா என்ன அர்த்தம் பெரியதுன்னு அர்த்தம் பெரியது அல்ல சாமானமாக சொன்னாக்கா உலகத்து எத்தனையுமே பெரிசு பெருசு அங்குறாங்களேன்னு சொல்கிறாங்க எத்தனை ஆயிரக்கணக்கான பெரு சொன்னாலும் அதை விட பெருசு இது என்று சொல்லுது இதை விட பெருசு கிடையாது அதனால் பெரிதில் பெருதி அதுதான் பிரமம் நித்த சுத்த முத்த சத்திய பரமானந்த அதீத மாதிரிய இலக்கணங்களை பொருந்தி பெருதுக்கெல்லாம் பெரிதாக இருப்பது எது பெருதுக்கெல்லாம் பெருது பொதுவாக பெரிது தான் அவ்வளோதான் பெருது பல இருக்கிற நினைவேன்னு கேள்வி போட்டால் பெருசு தான் எதே பெருதின்னு சொன்னீங்களோ அதை பெருசு அப்படிங்கிற காலத்தில் பெருதுக்கெல்லாம் பெருதுன்னா இன்னும் அதை பற்றி விசாரணமாக சொல்ல முடியும் போய்ட்டதில்லை அப்படிப்பட்ட வடிவம் எது அதுதான் பிரம்மம் யாது புத்திர சிசியனே அதி நீ ஆவாய் சிந்தை செய்வாய் இது விசாரணை செய்து தெரிந்து கொள்வாயாக இந்த பாவனை இந்த பாவனை எப்போது ஆரம்பித்து எப்போது முடியுதோ அதுவே அபியாச காலம்னு பேர் பரிசீலனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் பரமஸ்வரவன் அகம்பிரமாஸ்மி பரிச்சினத்தை பிராந்தி போய் அவரோச்சினத்தையான உண்டாகிறது பிரம்மகமஸ்மி பரோட்சத்தை பிராந்தி போய் அற்பரோட்சத்தையான உண்டாகிறது இப்படியும் சிந்தனை திடப்படணும் இதுதான் மூச்சுகள் செய்யத்தக்கது மற்றவர்கள் செய்யவிடாதன்னா அதில் ஜீவனோபாயத்தையும் செய்ய வேணும் இல்லையா இந்து தான் எனக்கு கடமை மூச்சுக்களுக்கு செய்யத்தக்கது இதுதான் சுதர்மம் இதுதான் அதெல்லாம் பிரார்த்தானுசாரமாக செய்யத்தக்க கடமை காலமாக செய்கிறது தான் இது அதைவிட மிக முக்கியமானது இப்படி செஞ்ச என்னையா லாபம் அப்படின்னு சொன்னால் அந்த நிலை நாம் பெறும்போது அந்த பா லாபம் அது அந்த நிலை ஆகலாம் அது நீங்கள் அந்த நிலை நமக்கு கிடைக்கப்போது எப்படி நித்த முத்த சித்த சுத்த பரமா பரமா பரமானந்தமாகிய பெருதி இருக்கின்ற நிலை நமக்கு கொஞ்சம் அதில் வருமான சொன்னாக்க செஞ்சாதான் வரும் அப்புறம் சீரன்று எப்படி வரும் செஞ்சோ யாராவது இருக்காங்களா அவங்க தான் ஞானியும் சொல்கிறோம் எங்கே இருக்காங்க எங்கேயோ இருக்காங்க எங்கே இருக்காங்க கண்ணுக்கு நாள் இருக்கணுமா நூல் செஞ்சவங்களும் அவங்க தான் ஆதிசங்கரர் ஒருநாள் சாமியெல்லாம் அவங்க நூல் செஞ்சவங்களும் அவங்க நமக்கு இந்த ஆசிரமத்தை ஆரம்பித்த ராமசாமி ஞானி தான் அவர் அப்படி பாவனை பண்ணி தான் அந்த நிலை அடைஞ்சார் அதனால் ஞானிகள் ஆகணும்னு சொன்னால் பைசா செலவு கிடையாது அதுக்காக பைசாக்கள் செலவு பண்ண வேண்டியதுமில்லை இருக்கிற பைசா உயிரிலே வச்சுக்கலாம் பேங்கில் போட்டோன்னு எடுக்க வேலை தேவை இல்லை அது எப்படி பசு அப்படியே இருக்கலாம் இது காசு இல்லாத வியாபாரம் தொழில் அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க காசு இல்லதெல்லாம் செய்கிறாங்க இங்கே அமெரிக்காவுக்கு போகிறாங்க லண்டனுக்கு போகிறாங்க சந்திரமணத்த சூரியமனத்துக்காக போகிறாங்க காசி வாரம் ஒரு பயசா செலவில் அங்கெல்லாம் போய் எதிர்கிற அலையில் சுகத்துக்கு தானே அந்த சுகம் இங்கேயே இருக்குது அதெல்லாம் அழியக்கூடிய சுகம் இது அழியாத சுகம் சந்திரமணத்து முதல் முதல் ஒருத்தன் போனானான் போயிட்டு வந்து கடைசியில் பைத்துக்காக பிரித்தான் சேர்த்தானான் அவனுக்கு என்ன லாபம் அடைஞ்சாங்க அவனு எல்லாம் போ உலகெல்லாம் போயிருந்தாங்க ஆகா போயிட்டு போயிட்டு வந்தானும் அப்புறம் கடைசியில் பயந்துக்கிட்டான் என்ன இங்கிருந்து பார்த்து காரணம் எவற்றினுக்கும் காரணமாகியொன்றாய் பாயினை முதலேகம் படைத்த காரணமாய் நின்றும் காரிய காரணங்கள் கலந்திட பரமம் யாது வீரனே அதனேயாவாய் திரமுறை சிந்தை செய்வாய் மீண்டும் சொல்றார் காரணம் எவற்றினுக்கும் காரணமாகி உலகத்தில் எத்தனையோ காரணம் காரிய காரிய காரணக்காரபா சம்பந்தம் உண்டு சட்டிக்கு மண் காரணம் உபாதான காரணம் கொஜவன் நிமித்த காரணம் அதே போல் இந்த சோழ பஞ்சபூதங்கள் தோளை சேர்த்துக்கு காரணம் காரணம் தோளை சேரும் இப்படி என்ன இருந்தாலும் கடைசியில் பார்க்கும்போது மயர் சேரும் காரணப்புரமும் அப்படின்னு நிமித்தோபாதன காரணமாக இருக்குது இப்படின்னு சொல்கிறோம் அப்படி இருந்தாலும் அதுக்கெல்லாம் காரணம் அந்த பிரமந்தான் காரண பிரமத்துக்கும் காரணம் நம்முடைய அந்த கணக்கு சரீரத்துக்கும் காரணமாக தான் இருக்கு அப்படிப்பட்ட காரணம் எவற்றினுக்கும் காரணமாகி அது மட்டுமா ஒன்றாய் ஏகமாய் பாறினே இந்த உலகத்தை முதல் உலகம் முதல் முதல் அநேகம் படைத்த காரணமாய் நின்றும் சரி இப்போ இவ்வளோ சிறு தீசம்மான அனுகிரகம் போனோம் திரோபாவம் ஆகக்கூடியதுக்கு அந்த ஐஷாணம் ஆகி பணம் தான் காரணம் இதுபோல் இப்போ இங்கே இந்த பல்ப் இருக்குது அந்த பல்ப் இருக்குது காற்றால் சுற்றுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் கரண்ட்டு காரணம் கரண்ட்டு இருக்கா கண்டு தெரியுதா அப்படின்னு எப்படி சொல்ல முடியுங்க தெரியாதத தெரிஞ்சுக்கணும் யுக்தி எதனால் தெரிஞ்சது அந்த மின்சார அனுபவம் நமக்கு இருக்குது இதுக்கு முன்னா போட்டு போட்டு பார்த்துருக்கோம் கண்ணு பார்த்து கண்டிப்பா பார்த்துருக்காங்களா தொட்டு பார்த்துருக்காங்களா யாராவது தொட்டும் பார்த்தது கிடையாது கண்ணியும் பார்த்தது கிடையாது ஆனால் நம்புறோம் எதனால நம்புறோம் காரியத்தினால் நம்புறோம் என்ன காரியம் அந்த மின்சாரம் ஒன்று அந்த சுத்த வைக்கிறதும் அந்த நீல பல்புக்கும் முட்டை கிளாஸ் பல்புக்கும் இந்த பல்பு எல்லாத்தையும் கண்டுக்கிறது அப்புறம் அப்படி இருக்கக்கூடிய அந்த மின்சாரம் காரணம் என்று ஒத்துக்கிறோம் சரி இப்போ திடீர்னு நிற்கிட்டேன் இதில் என்ன பண்ண பார்ப்போம் எல்லாம் பேசாமல் இருக்கு அவ்வளோதான் அப்படி இருந்தாலும் கூட இது மின்சாரம் ஒரு காரியமும் செய்யறதில்லை அது என்ன பண்ணுது இப்படி சுத்துறதுக்கும் இந்த எரியறதுக்கும் அது இடம் கொடுக்குது அவடைய அது பேசாமதே இருக்கும் இதுதான் செய்யுது சுத்த வைக்கிறது அந்த கறி வச்சுருப்போம் பல்பே இருக்குது ஒரு சாதனை வச்சுருக்கேன் அப்படி வச்சுருக்கறதுனால அது எடுத்துக்குது இப்போ வெளிச்சம் கம்மியாக இருக்கட்டும் வேறு பெரிய பயில் போடுங்க வெறிக்க வருது அப்போ கரண்ட்டு என்ன பண்ணது நீ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க செயற்படுத்தலாம் அவ்வளோ வேணும் ஒழிய அது தேனா ஒன்றும் பண்ணாது சரி சுவிட்சி நிறுத்தி விட்டோம் அது கரண்ட் எங்கே போச்சு அங்கே தான் இருக்குது வேணால் ஓடெல்லாம் வேலை வச்சு பாருங்கள் இருக்குது அதிலும் பார்த்துக்கோங்க அதான் இருக்குது அங்கே தான் இல்லை போகலை அதுபோல் நாமளோ பிறபடி செயல்படலாம் பிரம்ம இருக்க தான் செய்யுது இருக்குங்கிறதுக்கு இதனால் யுத்தி இது யுக்தி அனுபவம் என்ன நான் இருக்கிற ஒத்துக்கிறோம் இல்லை இருட்டு வீட்டில் பழுத்துங்குறேன் நான் இருக்கேன் பானு இருக்கா இல்லையா இருட்டு வீட்டில் உட்காந்துருக்கேன் வேற யாது நான் தான் எங்கே இருக்கேன் இருட்டா இருக்கு ஏய்யா இருட்டில் இருக்குது நான் இருக்கேங்கிறியே என்ன இப்போ நான் சேர்த்தா போயிட்டேன் இருக்கேன் ஏயா அப்படிங்கிறான் அது இருக்கிறேனுங்கிற உணவு தான் ஆத்மா அதனால் பிரமம் இருக்கிறது இல்லைன்னு செயல்படுவேன் அது வெளிச்சம் கொடுக்குது அதான் வெளிச்சம் கொடுக்குது இருட்டு வீட்டில் சொப்பனாவசையில் இருட்டு வீட்டில் படுத்து சொப்பனம் காண்டானே அது ஒளிப்படுத்தியது அதனால் அந்த பிரகாசம்தான் அது பிரகாச வடிவம் அது பிரகாச வடிவம் தான் இங்கே நான் ஜாக்கிர அவசையில் விவகாரம் பண்ணுறோம் அதனால் இந்த பாரினை முதல் அநேகம் படைத்த காரணம் ஆய் நின்றும் அப்படி இருந்தாலும் கூட காரிய காரணங்கள் கலந்துடா பரம் யாது அது சம்பந்தம் கிடையாது சம்மந்தம்லாம் எப்படியா வருவன்னா கற்பித சம்பந்தம்னு பெரும் வாச சம்பந்தம் கிடையாது கண்ணாடிக்கும் முகத்துக்கும் பிரதிம்பம் இருக்கு அது பிரதிம்பத்து கண்ணாடிக்கும் வாச சம்பந்தம் இல்லை கற்பித சம்பந்தம் தான் தடை பாருங்கள் முகம் தட்டுப்படுதா முக்கு மொழி தட்டுப்படுதா கல்லையில் மூக்கு மூலையெல்லாம் இருக்குது அந்த மூக்கு பிடிங்க பார்ப்போம் பிடிக்கும் பிடிக்காது கண்ணால் கை இருக்குது கை பிடிங்க பார்ப்போம்மா ஆனால் சம்மந்தம் இல்லை இது கர்ப்பியூ சம்பந்தம்ன்னு பேர் வாச சம்பந்தம் இல்லை அப்படி போல் பிரம்ம சன்னிதானத்தில் நடக்கிற இந்த பிரபஞ்சம் முத்தியா பிரபஞ்சம் பிரம்மத்தோடு வாச சம்பந்தம் இல்லை கர்ப்பியூ சம்பந்தம்னு பேரும் ஆனால் காரிய காரணங்கள் கலந்துடா பிரம்மம் யாது தூரணி அதிநீயாவாய் திறமுறை சிந்தை செய்வாய் அப்படிப்பட்ட வறுமையை நிறையா இருக்குனாலே உறுதியாக சிந்தை செய்யணும் விசாரணை பண்ணணும் விசாரணைக்கு தான் கிடைக்க முடியாது வேறு எந்த வித்தியினாலே இது அடைய சித்தினாலே அடைய முடியாது என்பது சொல்லப்படும் கருதிய வெண்மை வெண்மை காரியங்களுக்கு வேறாய் பரமவக்கரமாக பழுதில் ஆனந்தமாகி நிருமலா நிறுவி கற்ப நிலைமையாய் நிறைந்து நின்ற பிரம்மே அதினியாவாய் பிரிவர சிந்தை செய்வாயின் மீண்டும் சொல்கிறார் கருதிய வெண்மை வெண்மை காரியங்கள் என்ன வெண்மை என்ன இடத்தை நோக்கி அஞ்ஞானம் அல்லது மாயை ஏதாவது வச்சுக்கலாம் இங்கே மாயை நாம் சிந்திக்கத்தக்க அந்த மாய இருக்கு மாயையும் மாயை காரியங்களுக்கும் வேறாய் அதனுடைய செயல்பாடுகளுக்கும் அந்த அப்பாலாய் பரமோ அக்கரமாய் மேலான அக்கரமன்று அச்சரம் நிலையானதுன்னு அர்த்தம் அதான் எழுத்துக்களுக்கு அச்சரமன்று பேரும் அச்சரமண்ணு என்ன நிலையானது எதனாலே இந்த ஆரம்ப பள்ளியில் பயிராகல அச்ச எழுத்துக்கள் அதுதான் கடைசி எந்த படி அந்த எழுத்துக்கள் அங்கே இருக்கும் எழுத்து இல்லாமல் எந்த படிப்பாகுது இருக்க அது நிலையானது சின்ன வயசில் பழகிற எழுத்துக்கள் தான் நான் எந்த எந்த காலத்திலேயே எது படித்தாலும் அந்த எழுத்துக்கள் தான் இருக்கும் ஆகவே அது அச்ச நிலையானதுன்னு அர்த்தம் இங்கே நிலையானது அக்கரமாய் என்றும் என்ன மூன்று காலத்தும் பழுதிலாக குற்றம் ஆனந்தமாகி இது துக்க ஆனந்தம் மற்றதெல்லாம் துக்கலப்புடையது நிருமலமாக நிருமலம் மலமற்றது மலம்னா அசுத்தம் நிறுவிகற்பம் வேறுபாடு இல்லாதது நிலைமையாய் இப்படிப்பட்ட ஒரு அமைப்போடு கூடி இருக்கின்ற அது நிறைந்து நின்ற ப்ரமம் பூர்ணமாக இருக்கின்ற ப்ரமம் பெருசெல்லாம் பெரிய இருக்கிறது அப்படிப்பட்ட அது நீயாவாய் அதுதான் உங்கள் அப்படி இருக்கிறதுனால பிரிவரை சிந்தை செய்வாய் அதில் அபேத பாவனை கொண்டு சிந்தை செய்டிய பேத பாவனை இருக்கப்படாதுன்னு சொல்லுவார் ஏதமில் கனகமேயே ஏதமில் கணகமே போல் யாதொரு பிரம்ம பிரம்மமாலால் கோதுரு நாம ரூபம் குணமுதல் விகாரமான வேதமாய் தோன்றினாலும் வேதியா விகாரியாக சாதுரே அதினீயாவாய் சந்ததம் சிந்தை செய்வாயின் ஏதம் குற்றம் இல்லாத கனகமே போல் கணவன தங்கம் தங்கம் போல இருக்க தங்கம் இருக்கே அது குற்றம் கிடையாது அது எந்தவிதமான கருப்பாகிறதோ அல்லது கெட்டு போடுறதோ கிடையாது அது வெள்ளி இருக்கே அது கூட கருப்பாகிடுது தங்கம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படி போடல அப்படிப்பட்ட குற்றம் இல்லாத போல் யாதொரு விரமும் எந்த ஒரு விரமானது மாலால் மயக்கத்தால் கோதுரு நாமரூபம் குற்றம் பொருந்திய நாமங்களும் ரூபங்கள் வடிவங்களும் குணம் முதல் குணங்களும் சத்துவம் ரஜஸ்தமஸ் சொல்லக்கூடிய முற்குணங்கள் அவருடைய பரிணாமங்கள் இவரெல்லாம் விகாரமான காரியங்களான வேறுபாடுகளான அல்ல பரிணாமமான பேதமாய் தோன்றினாலும் நானாவதமாக காணப்பட்டாலும் கூட வேதியாக விகாரி ஆகா அதில் மாறுதலும் அடையாது பிரமத்தின் லட்சியம் அந்த லட்சியம் தான் ஞானம்னு பேர் பிரம்மத்திலே பிரம்ம எப்படி இருக்கு அடையாது அதுதான் சாட்சி சர்வ சாட்சி அதே பாவனை தான் இங்கே வரணும் அபியாசத்தினால அந்த பாவனை வந்தால் பிரம்மபாவனின்னு பேர் அது எது வேணால் போகட்டும் நான் சாட்சியாக இருக்கிறேன்னு பாவனம் அதான் அப்படி எது வந்தாலும் சரி போனாலும் சரி அப்படி இருக்கணும் அப்படி ஒரு நிச்சயம் ஞானம் பிரம வைத்தாய் தெளிந்தவர் தெளியமுன்னம் வாரமாய் இருந்ததங்கள் வருணமா சிரமம் சொன்ன வார காரியமானாலும் பலர்க்குபகாரமாக தீரமாய் நேர செய்வர் தேர்ந்த நினைவிடார் செய்வன் அவர் என்ன பண்ணுவாங்க கடமை செய்வார் நிறதாக செய்வர் அதில் மாறு கிடையாது ஆனாலும் தன்னுடைய நிலையங்களும் மாறாது தேர்நிலையை விடார் அப்படின்னா இப்படி ஜீவனத்தில் அச்சலங்கள் சொல்லப்பட்டுனேன் ஆகவே இந்த நிலையை பெற்றுள்ள அந்த பிறம் எதுவோ அப்படி போயும் வெளியாக விகாரியாக சாதிவே சத்துகுணனுடைய சிசனே அதிநீயாவாய் அப்படி சந்ததம் சிந்தை செய்வாய் நிரந்தரமாக சிந்திப்பாயாக நல்ல யாதினெல் வேறே இல்லை யாது மேலுக்கு மேலாம் வேதமில்லாமல் என்றும் பிரத்திய யாது போதவானந்த உண்மை பூரண மேகம் யாது போதனே அதிநீயாவாய் புந்தியற் சிந்தை செய்வாய் முன்னூத்தி பாட்டு இதோட பிரம்ம பாவனா உபதேசம் முடிஞ்சது அது ஒன்று யாதெனில் வேறே இல்லை யாது மேலுக்கு மேலாம் எந்த வசூவில் எந்த வசூக்கும் இது இல்லை ஆனாலும் எந்த எல்லா வசூக்கும் மேலுக்கு மேலாக இருக்கிறது இல்லாமல் என்றும் சிறிது கூட பேதம் கிடையாது மாறுபாடு இல்லாத இதில் என்றும் பிரத்யேக் அபிண்ணம் யாது அப்படி இருக்கிற வசதி எங்கே இருக்கு பிரத்தியக் கண்ணம் உள்ளே அர்த்தம் எங்கே உள்ளே நம்ம இருக்க அது இருக்கு அபின்னமாக உள்ளாயும் வெளியில் பிரிவினை இல்லாத இருக்கிறது பிரத்யேக் அபின்னம்னு பெயர் அத்தகைய பிரத்யேக் அபிண்ணம் யாது அது போத ஆனந்த உண்மை பூரணம் அதான் சிசியானந்தத்துக்கு தமிழ் படத்தில் போத ஆனந்த உண்மை பூரணம் அது பூர்ணமாக இருக்கிறது ஏ கப் ஒன்றியதான் அது ரெண்டு கிடையாது யாது அந்த வசதி எதுவோ போதனே ஞான மார்க்கத்திலே பிரதிக்கின்ற சிஷியனே அதில் ஏவாய் அந்த வசதி நெய்யாரிக்கிறாய் புந்தியில் சிந்தை செய்வாய் புத்தியின் கண்ணே விசாரித்து தெளிவாயாக என்று இதுவரைக்கும் பவனாபியாசத்தை அறிமுகப்படுத்தினார் அடுத்த முந்நூற்றி ஆறாவது பாட்டிலிருந்து முந்நூற்றி பதிமூணாவது பாட்டு வரைக்கும் இப்படி அபியாசம் பண்ணதுன்னு பரனை சொல்ல போகிறார் என்ன பரன் லாபம் என்று சொல்ல போகிறார் ஓதியத்தை உத்தம உத்தியோடே கோதிலா புந்தியாலே குறித்துளம் தண்ணீர் சிந்தி ஏதனால் ஐயமாதி இன்றைய உலங்கை நீர் சாதிவே உண்மை ஞானம் ஜனிச்சிடும் சங்கை இல்லை உனி தராது பாட்டு அதனால் இதுவரைக்கும் அந்த பாணி செய்கிறதுனால என்ன லாபம்னா இதுதான் உண்மை ஞானம் கிடை கிடைக்கும் ஜனிச்சிடும் உண்டாகும்னு சொன்னார் ஓதிய இவ்வருத்தத்தை இதுவரைக்கும் சொல்லப்பட்ட இந்த பொருள் நிச்சயத்தை உத்தம மேலான உத்திகளை கொண்டு கோதிலா புந்தியாலே குற்றமற்ற புத்தி குட்டமற்ற புத்தி என்ன சாண சைட்டியம் சாண சேட்டியம் வந்திருக்கணும் விவேக வைராக்கியம் சாண சம்பத்தியும் ஊட்சத்துவம் சாதனங்கள் இருந்தால் குட்டமில்லாத புத்தி அது அந்த ஏது சொல்லுவோம் காரிய கூட ஒரு ஏதுவாக இருக்கணும் அதுதான் புத்தி கோதிலா புந்தியாலே குறித்து அது விசாரணை செய்து உளந்தண்ணில் சிந்தி உளத்தின் கண்ணை விசாரித்த வாயாக அதை பார்த்து ஆராய்ச்சி வாயாக ஈதினால் என்ன லாபம் இப்படி செய்வதனால ஐயம் ஆதி இன்றியே சந்தேகம் வரியதும் எல்லாம் போயிடும் ஆய்வு வந்தனால விவரம் சேர்த்துக்கணும் அப்படி எப்படி விளங்கும் நிறார்ந்தம் உளங்கை நீர் போல் உள்ளங்கையில் தண்ணி வச்சுருந்தால் எல்லோரும் நல்லா தான் தெரியுது அப்படி போகல சாதி சத்ருடைய சிஷ்யா உண்மை ஞானம் உண்மை ஞானம் என்ன ஆத்மயானந்தான் அதான் உள்ள யானம் அதெல்லாம் பொய் ஞானம் தான் உண்மை ஞானம் ஜனித்திடம் உற்பத்தி ஆகும் விசார ஜன்னி ஞானம்னு தான் பேர் அதுக்கு விசாரத்தை பிறகுதான் ஞானம் உண்டாகும் உடைய விசாரம் ஞானம் உண்டாகாங்க அதனால் ஜனித்திடம் உற்பத்தி ஆகும் சங்க இல்லை ஏ சந்தேகமே கிடையாது கேள்விக்கே இடமில்லை என்பது இது பலன் இதுவரைக்கும் அபியேசித்தனால இந்த லாபங்க உண்டு சொல்லலாம் அடர்வு சைனிய தொழில் அரசனை காண்பதே போல் உடல்முதல் திரளினுக்கு உணர்வு மாத்திரமேயாகி திடபடி சுத்தமாக தீழ்ந்த நின்றி கண்டோ இளவேலா பிரமின் எண்ணியோ வடிவாய் நிற்பாய் இவ்வளோ சொல்லாமண்டே முந்நூற்றி ஏழாவது பாட்டு இதுவரைக்கும் பஞ்சகோச விசாரம் பிரம்மஸ்வரூப நிரூபணம் இப்போது பிரம்ம பாவனா நிலை சொன்னார் அதன் பிறகு பலன் சொல்ல போகிறார் அதாவது முந்நூற்றி ஐந்திலிருந்து ஆறிலிருந்து முந்நூற்றி பதினொன்று வரைக்கும் இப்போ பிரம்மபாவனை என்ன பலன் என்ன லாபம் என்பதை பற்றி சொல்ல போகிறார் அதனால முன்பாட்டில் ஓதியாய் வருத்தத்தை உத்தம உத்தியோலே கோதிலா புந்தியாலே குறித்து உழந்த நெல் சிந்தி என்று சொன்னார் சொல்லப்பட்ட இந்த ரகசியமான பொருளை உத்தமமான புந்தி சற்று பணம் தோல் கூடிய கூடிய அந்த மனதை கொண்டு உத்திகள் செய்து குற்றமில்லாத அந்த புந்தியாலே குறித்து நிச்சயித்து உழந்த நீர் சிந்தி சிந்திப்பாயாக இதனால் ஐயமாதி இன்றியே சந்தைக்குடையெல்லாம் போயிடும் உலங்கை நீர் போல சாதிவே உண்மை ஞானம் ஜனிச்சலும் சங்கை இல்லைன்னு முன்பாடல சொல்லி இப்போ முன்னித்த எல்லாரும் பாடல தொடர்ந்து சொல்கிறார் அடர்வுறு சைனியத்துள் அரசனை காண்பதே போல் போர்களத்தில் சேனைகள் இருக்கும் அந்த சேனைகளுக்கு முன்னாலே படையில் இருக்கும் ஏழை நடிகல் இருப்பான் அந்த வகை இந்த வகை இருக்க மாட்டோம் இடம் இருப்பான் இல இருந்து கொண்டு உத்தரவு போடுவான் அப்படி உத்தரவு போடும்போது அவர் அரசன் எங்கே இருக்கான்னு எதிரிகளுக்கு தெரியாது கண்டுபிடிக்க முடியாது அப்படி போல் உடல் முதல் திறனீக்கு திறனை உடல் அவர் தோச்சோ செய்கிறோம் சூட்ச ஞான கர்மேந்திரங்கள் பிராண வாயுக்கள் ஞானேந்திரங்கள் அந்த கருணாதிகள் அஞ்ஞானம் எல்லாம் கூட்டம் இந்த உடல் முதல் கூட்டத்தினுக்கு உணர்வு மாத்திரமே ஆகி அதுக்கு இல்லை ஒரு உணர்வு இருக்குது எல்லாத்துக்கும் அந்த உணர்வு தான் அங்கே திஷ்டாந்தத்தை ராஜா போல எல்லாத்திலையும் கலந்துருக்கு அவனு ஒருத்தருக்கு படை செயல்படுவது போல் இந்த உணர்வுன்னு சொல்லக்கூடிய ஜீவனுக்கு கட்டுப்பட்டு இந்த உடல் முதல் திரல் கூட்டமானது செயல்படுகிறது திடபரிசுத்தமாக திகழ்ந்துவிடும் நின்று கண்டு அது எப்படி இருக்கிறது பர்சுத்தமாக இருக்கும் அது கிடையாது அந்த அறிவுக்கு கலங்கம் இல்லை அப்படிப்பட்ட கலங்கமில்லாத அந்த உணர்வுக்கு உணர்வால் திகழும் தின திகழ்ந்துவிடும் நின்று கண்டு அது விளங்கி நீ அப்படிப்பட்ட உன்னை நீ விசாரித்து பார்த்து அவ் இடரலா பிரமாம் நான் என்று அந்த உணர்வு தான் முன்னே தற்போது விசாரத்தினாலே செய்யப்பட்ட எந்த விதமான குற்றம் இல்லாத அதிஷ்டான செய்தன் அது நான் என்று எச்சரிக்கணும் நான் என்று எண்ணி என்ன திடமாக நினைத்து அவள் அந்த வடிவநிலை வர முடியும் இடையெண்ண்தான் நமக்கு செயல்படுது எல்லாமே அப்படி தான் எவ்வளோக்கு எவ்வளோ திடம் வேணும்னு இருக்கோ அந்த அளவுக்கு விஷயங்கள் செயல்படும் ஊருக்கு போகணுமோ ஜடமாக இருந்தால் தான் போக முடியலைனா போக முடியாது அதே போல் ஒரு தொழில் பார்க்கணும் திடம் பார்க்க முடியும் திடம் இல்லை ஏனால் பார்க்க முடியாது ஒவ்வொரு காரியத்திலும் திடம் ஊக்கம் இருக்கணும் அதுதான் ஊக்கம் வம்பாங்க இடம் வம்பாங்க அதுதான் இருந்தால் அந்த காரியம் பார்க்கலாம் அப்படி போல் இங்கேயும் வைசான சேதினமாகிய பிரமத்திலே அது கோலசனுக்கும் பிரமத்துக்கும் ஏகத்தும் சித்திக்கிறது என்று விசாரித்தினாலே முடிவு செய்து அந்த எண்ணத்தை திடப்படுத்தி கொள்ள வேண்டும் திடப்படுத்துறது இது இதுவரைக்கும் படித்த விசாரமெல்லாம் அதுதான் அப்படி எண்ணி அவ்வடிவாயிருப்பாய் அந்த வடிவு நான் என்று பாவனை செய்வோமே ஒரு காலத்தில் திடப்படும் இப்போது சிந்தனைக்கிற திடம் இருக்கணும் அப்போ சே அப்போ அனுபவ தடம் உண்டாகும் அதனால் இதுதான் இந்த பாவியின் பலன் முன்ன பவானி சொன்னார் அந்த பாவனைக்கு பலன் ஜெடம் கிடைக்கும் ஆகவே அந்த இடவிலா பலம் நான் என்று எண்ணி நிச்சயித்து அவ வடிவாக இருப்பாய் அந்த வடிவமாகவே இருக்க வேண்டும் அதுதான் செய்யத்தக்கது அதெல்லாம் ஜீவனோபாத்திக்காக செய்யத்தக்கது தான் அதான் அது தற்காலிகமான சீர் சம்பரச்சனை பயன்படும் ஆத்ம சமரட்சையும் பயன்படாது ஆத்மா பரிபூர்ண சாந்தி அடையணும்னு சொன்னால் இந்த விசாரம்தான் செய்வப்படுது அப்படி திடம் ஆச்சேன்னு சொன்னாக்க பிரபஞ்சம் மித்தியல் தோற்றம் அது மாதிரி தோற்றாது அது பார்க்கணும் குற்றத்தில் பார்க்கணும் பிரபஞ்சத்தில் உள்ள குற்றங்களை சிந்தனை செய்ய செய்ய அது நமக்கு வெறுப்பு ஏற்படும் வெறுப்பட்னால் உதாசீனம் இருக்கலாம் அதில் வெறுக்கலாம் பொருள் வெள்ளு குற்றங்கள் இருக்கத்தான் செய்யு குற்றம் முடியாதது தான் மாயை மாயா காரியமில்லை குற்றத்தை குற்றமாகவே பார்க்கணும் பழுதியே பழுதாக பார்க்கணும்னால பாம்பாக பார்க்கல அப்படி போல் துவஸ்திய தேங்க அதன்படி இது முதிர்ச்சினா விசால தீவிரமானால் மித்தியாதிஷ்டம் உள்ளாகணும் இது திடமாக அபியாசமானதான் பலனிது தான் நெருமல்ல பிரமமாக நின் என்று நின்றும் நின்று பிரமவான் அந்தமாம் அந்த உன்னில் பிரிவு போல் தோன்றான் என்ற திருசிய திரளையெல்லாம் தீரவே பிறவிலாபித்து பரமவான் அந்தம் பெற்று பகுப்பினை சாந்தி சார்வாய் இப்ப இன்னும் சொல்றார் நிருமல பிரம்மமாக நின்று நீ எங்கும் நின்று இப்படி விசாரணை பண்ண பிறகு அது நிருமல பிரம்மன் நான் என்று ஒரு பாவனை ஏற்படுது அந்த பாவனையில் ஜனமாகி பிரம்மாம் அந்த ஒன்றில் இப்போது நான் பிரம்ம இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த உன்னில் உன்னிடத்தில் பிரிவுபோல் தோன்றான் என்ற இப்போது தனக்கு அந்நியமாக ஒரு பிரமன் இருக்குன்றும் ஒரு பாவனை ஏற்படும் பிரம்ம ஒன்றிற்கு பிரபஞ்சம் அன்னியமாக இருக்கிறது என்று ரெண்டு பானு ஏற்படுது திருசியந்தன்னை அந்த திருசிய திரளை திருசிய கூட்டங்களை பஞ்சபோதங்கள் அதன் காரியங்களாகிய எழுவுகை பரப்பு எண்பத்தாறு ஜீவபோதங்கள் இந்த கூட்டத்தை எல்லாம் தீரவே முடிவாக பிறகு ஆபித்த தெளிந்துன்னு அர்த்தம் தெளியணும் இது தனக்கு அன்னியமாக தான் இருக்குது என்று பிரித்து தெரியணும் பிறகு என்ன ஒன்று பரமாவது ஆனந்தம் பெற்று அப்போ அது இது ஆத்மாவுக்கு அண்ணியமாக இழைக்கின்ற மித்தியாவஸ்து என்று தெளிஞ்சாக்க அவர் சந்திவிரும் இல்லாதனால ஆனந்தம் தோற்று அது எந்த ஆனந்தம் பரவாமல் ஆனந்தம் மேலான ஆனந்தம் பெற்று பகுப்பில்லா சாந்தி சார்வாய் சாந்தி கொஞ்சம் அமைதி இருக்குது அவர் அமைதி போயிடுது அது இந்த கால இந்த அஞ்சான காலத்தில் அப்படித்தான் அப்படி இல்லை எப்போதும் அந்த சாந்தி இருக்கவே இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறார் அது சி மற்றவங்களுக்கெல்லாம் சங்கடமாக தான் இருக்குது இது யார் இப்படி நினைக்கிறது இது எங்கே தடப்பட போதும் நேரம் ஏதுன்னு கேள்வி வர்த்தான் செய்யும் அதுக்கு ஒரு வழி இருக்குது ராத்திரிலாம் படுக்கிறீங்கன்னா கலை ஏந்திருக்கிற வரைக்கும் நின்னா தூங்கிட்டேன் தோன்று தரவில்லை சுனித்தேவசு வந்தாலும் நல்லது தான் வந்து ஜாரத்தை வந்த பிறகு நான் சுயமாக தூங்கினேன் ஒன்று தெரியவில்லை பதில் நான் பிரம்மஸ்வரமாக இருந்தேன் நான் பிரம்மாண்டத்தை அனுபவித்தேன் பண்ணலாம் தூக்கம் வரல என்ன தூக்கம் வரலைன்னா அப்போ என்ன பண்ணுறது அந்த சமயத்தில் இது படிச்சுக்கணும் நான் பரமசுவரமாக இருக்கிறேன் நான் சைசானந்தபுரமாக இருக்கிறேன் அகம்பிரமாஷ்மி இப்படிப்பட்ட சிந்தனையை தொடர்ந்து மனசு கொடுக்கலாம் இல்லைன்னு சொன்னாக்கா மனராஜ்ஜியம் மன்னசா கொடுக்க அதுக்கு இந்த சிந்தனையை கொடுக்க கொடுக்க தூக்கமும் வந்துடும் தேர்வாறட்டும் வராமனாலும் கொளர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அப்போ நேரம் இல்லாமல் போகலில்ல தூக்கம் வரலாம் சங்கல்படுவேன் தேவையும் இல்லை தூக்கம் வந்தால் தூங்கட்டும் தூக்கம் வரல இந்த வேலை கொடுக்கணும் அந்த மனதுக்கு அப்படியே தூக்கிங்கன்னா ஒரு சொப்பனத்துக்கு போயிடும் சொப்பனத்தில் வாசனை பிரகாரம் போயிட்டு அப்புறம் வெளிப்படும் அப்புறம் மீன்லேருந்து முளைக்கு வந்ததா தூக்கம் இல்லையா இந்த வேலை கொடுக்கணும் அந்த மனதுக்கு இந்த வேலையே திரும்ப திரும்ப கொடுக்க கொடுக்க பயிற்சி ஏற்படும் அப்போ ஏற்பட பயிற்சி திடமாகவும் இருக்கும் அதனால் வேறு சிந்தனை எதுவுமே கிடையாது அந்த ஒரு சிந்தனை தீவிரமாக இருக்கும் இதுதான் விவகாரத்தில் உள்ளவர்களுக்கு உள்ள ஓய்வு காலம் தான் அப்படி செய்தாக நாளளவில் அந்த மனமானது இதில் புரிந்து வரும் சம்மதிக்கும் மனசு சம்மதிக்கும் போது ஒடுக்க ஏற்படும் அப்போது செய்யும்போது சந்தோஷம் ஏற்படும் சம்மதமில்லாத காரியம் செய்யும் போது மனது துக்கம் சஞ்சலம் இருக்கும் எந்த காரியத்தில் சம்மதப்படாமல் மனசு செய்தோ சஞ்சலம் பின்னணியில் இருக்குது அதனால் துக்கமாகதான் செய்வாங்க எவன் செய்வா என்ன பண்ணுறது கட்டாயப்படுத்துகிறாங்க அதை செய்ய வேண்டியிருக்கு அப்படி சங்கடப்படுத்தி தான் செய்ய சுகம் இருக்காது சம்மந்தப்பட்ட காரியத்தை மனத்து கொடுங்க அமைதியாக செய்யும் சுகமும் தோற்றம் எங்கே சுயமாரி ஆத்மாவும் சொல்ல முடியும் அதனால் இந்த ஒரு யுக்தியை பயன்படுத்தலாம் தூக்கம் வரலன்னா சங்கடப்படுவேன் தேவையே நான் அகல் சச்சியானந்த பிரம்மம் நான் பிரம்மசுரமன் தற்போத லட்சியமாக இருக்கின்ற அந்த பிரம்மம் எதுவோ ஒன்பது லட்சமாக இருக்கிற கோலசனியாக தான் கூடசனிதா பிரம்ம பிரம்மே கோலசனம் இப்படிப்பட்ட சிந்தனைகளை கொடுக்கணும் இப்படி கொடுக்காம விருப்பம் வேணால் உங்கள் மனராஜ்யம் பெரிய மனராஜ்யம் இது இந்த வசதியில் மனராஜ்யம் இது மனராஜ்யம் இல்லை ரெண்டு மனராஜ்யம் தான் ஆனாலும் அது வந்து அந்த மனராஜ்ய சொப்பனமுங்குறோம் இந்த மனராட்சிக்கு ஜாக்கிரத்தில் மனராஜ்யம்ங்குறோம் இது ஜடம் இல்லை ஜடம் அதுதான் வித்தியாசம்